அவர்கள் எதிரிகளை போர்க்களத்தில் சந்தித்த ஒரு நாளில் இருந்து மேற்கே சாயும் வரை காத்திருந்தார்கள் பின்னர் நபி சொல்லு அனேஹி அவர்கள் மக்களிடையே எழுந்து நின்று உரையாற்றினார்கள் மக்களை எதிரிகளை சந்திக்க விருப்பம் கொள்ளாதீர்கள் அல்லாஹுவிடம் ஆரோக்கியத்தை கேளுங்கள் அவர்களை நீங்கள் சந்தித்தால் பொறுமை கொள்ளுங்கள் நிச்சயமாக சொர்க்கம் வாள்களின் நிழல்களுக்கு கீழே உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு பின்பு வேதத்தை இறக்கிய மேகங்களை நடத்துபவனே எதிரிகளை தோற்கடிப்பவனே அவர்களை தோற்கடிப்பாயாக அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்றும் கூறினார்கள் மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து முஸ்லிம் ஒன்று ஏழு நான்கு